அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பல்லார் பகை கொழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் உலக அனுபவத்தோடு இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய துணையை விட்டு விட்டுவிடுறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் நிறைய பேரோட எனிமிட்டி அதாவது பகைமையை பெறக்கூடியதால வரக்கூடிய கெடுதலை விட பல மடங்கு தீமையை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் நல்லார் தொடர் கைவிடல் பல்லார் பகைக்கொழலின் பத்தடுத்த தீமைத்தே அப்படின்னு படிக்கணும் அது பலருடைய பகைமையை நாம் பெற்றுவிட்டால் கூட நல்லவங்களுடைய துணை இருந்ததுன்னா அந்த பகையை சமாளிச்சுள்ளோம் ஆனால் பெரியவர்களுடைய துணையை அடைஞ்சு பின்னால் அதை கைவிட்டு விட்டோமானால் அவங்க நம்ம கூட இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறது நம்ம கேட்குறது இல்லை அப்படி பண்ணினோமே ஆனால் பகை இல்லாமையே நிச்சயமாக மறுபடியும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அதாவது மீளா வீழ்ச்சின்னு சொல்லுவோம் தமிழில் அப்படி மீளா வீழ்ச்சி பெறுவது நிச்சயம் உண்மைங்கிறார் மூன்று காலத்துலேயும் அது உண்மைதான் முக்காலம் உண்மை அப்படிங்கிறார் பெரியவங்க கூட இருக்கிறதுங்கிறது ரொம்ப பலமானது ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இங்கே முடிக்கப்பட்டிருக்கு அதாவது நல்லார் தொடர் கைவிடல்னர் நல்லவங்களுடைய தொடர்பை நம்ம நடுவில் திடீர்னு விட்டுட்டோம்னு சொன்னால் அது நம்முடைய பலத்தை நாம் இழக்கிறதுக்கு சமானம் ஆக அவர்களுடைய பிரிவு வலிமையை இழப்பதாகும் பகைவரை வெல்ல வலிமை நமக்கு வேண்டும் நிறைய பேருடைய சப்போர்ட்டு பலமெல்லாம் நமக்கு வேணும் பகைவர் பலராக இருந்தாலும் ரொம்ப பலமுள்ள வலிமையுடையவனை யாரும் தாக்க முடியாது வலிமை இல்லாதவனை தாக்க முடியாத நேரம் ஃபிசிக்கலாக ஸ்தூலமாக இல்லை பலவிதமான முறையில் நாட்டில் பல விதமான முறைகள்லாம் தாக்குவார்கள் இப்பெல்லாம் சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோமே நேரடியாக தாக்க மாட்டார்கள் அரசாங்கத்துக்கு வேறு வேறு விதமான இடைஞ்சல்லாம் கொடுப்பாங்க வலிமை இழந்தவனை ஒருத்தனே அடித்தா கூட போகிறோம் ஒருத்தன் தாக்கினா கூட அழிந்து போயிடுவான் ஆகையினால் பெரியவர்களுடைய துணையை இழந்தவன் வலிமை இழந்தவனாக தானே அழிந்து போவான் அப்படிங்கிறது தான் உள்ளார்ந்த பொருள் பட்டினத்தார் சொல்லுகிறார் நல்லார் இணக்கமும் நின்பூசை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலை அகமும் பொருளும் இல்லாளும் சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எழிலுடம்பும் எல்லாம் வெளிமயக்கே இறைவா கச்சி ஏக்கம்பனே அப்படிங்கிறார் நல்லார் இணக்கம்னா பெரியவங்களோட தொடர்பு அப்புறம் நின் பூசை நேசம் இறைவனை வழிபடுறது ஞானமுமே வாழ்க்கையை தெளிவான அறிவோடு வாழ்கிறது இதை தவிர நிலையான அமைதிக்கு வேறு என்ன இருக்கிறது அல்லாது வேறு நிலை உள்ளதோ அகமும் பொருளும் இல்லாலும் சுற்றமும் மைந்தரும் அப்படிங்கிறார் அகம்னா வீடு பொருள் மனைவி சொந்தக்காரங்க மைந்தர் குழந்தைகள் வாழ்க்கை இந்த அழகான உடம்பு எல்லாம் வெளிமயக்கேங்கிறார் இறைவா கச்சி ஏக்கம்பனே காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாமிரநாத சுவாமி இதெல்லாம் வெறும் வெளிமயக்குதான் உண்மையிலே வாழ்க்கையில் எது பிரயோஜனம்னா சத் சங்கம் ஈஸ்வர ஆராதனம் ஞானம் இப்படி இது மாதிரி சம்ஸ்கிருதத்திலே நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவாங்க அசாரே கலு சம்சாரே சாரமேதூஷ்டயம் காசிவாசாம் சங்கஹா கங்காம்பிவ பூஜனம்னு சொல்லுவார்கள் ஆக இந்த வாழ்க்கையில சாரமில்லாத இந்த உலக வாழ்க்கையில் சாரமான விஷயம் என்னன்னு கேட்டால் காசியில் வசிக்கிறது அதாவது அறிவுபூர்வமாக வாழ்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நாம் சதாம் சங்கஹா நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல விஷயங்களெல்லாம் சிந்திக்கிறது அதனால் நம்மளை பண்படுத்திக்கிறது கங்காம்பகா கங்கை நீர் எந்த நீரையும் நாம் கங்கைன்னு பாவனை பண்ணி சாப்பிட்டா போகிறோம் தெய்வீகமான இறைவனுடைய மந்திரங்களை சொல்லி சாப்பிட்டாலே அதுக்கு மகிமை ஜாஸ்தி சிவபூஜனம் இறைவனை வழிபடுறது ஆகவே இதுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பிரயோஜனம்னு பட்டினத்தார் இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார் இன்னான் நாற்பது அப்படிங்கிற நூலில் சொல்லப்படுகிறது பெரியாரோடு யாத்த விடுதல் இன்னான் ஆகவே இந்த மூன்று குரட்பாக்கல்ல நல்லார் கை கைவிடுறதுனால ஏற்படுற குறைபாடு குற்றம் அது சொல்லப்பட்டது உபதேசிக்கப்பட்டது எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று குரட்பாக்கள்லேயும் நல்லவர்களுடைய தொடர்பை நாம் கைவிடுறதினால ஏற்படக்கூடிய குறைபாடு குற்றம் உபதேசிக்கப்பட்டது பதவுரை பார்க்கலாம் நல்லார் நல்லவர்களுடன் அமைத்து கொள்ள வேண்டிய தொடர் உறவை கைவிடல் ஏற்படுத்திக்கொள்ளாமல் விட்டுவிடுதல் என்பது பல்லார் பலருடன் பகை கொழலின் பகைத்துக் கொள்வதை காட்டிலும் பத்தடுத்து பத்து பங்கு அதிகமான தீமைத்து தீமையை கொடுத்துவிடும் நல்லவர்களுடன் அமைத்துக் கொள்ள வேண்டிய உறவை ஏற்படுத்திக் கொள்ளாமல் விட்டுவிடுதல் என்பது பலருடன் பகைத்துக் கொள்வதை காட்டிலும் பத்து மடங்கு அதிகமான தீமையை கொடுக்கும் பல்லார் பகை கொழலின் பத்தடுத்த நல்லார் தொடர் கைவிடல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேதபுரி